ேவா ஷா வீய்விண ோம்மவிதம்பிராய்வியோ வம்சரிஷி மஹோ நமோ குருபியோப்பிரகோவாஹமஸ்மிங்குணுயாமைவாகசி வசேமேவிதாந்திரோ அரிஷ்டேமிஸ்பா முண்டகோபத் முதல்முண்டம் முதல் ண்டம் ஆறாவது மந்திர எத்திரேஷ் அகிராஹ் அகோத்திரம் அவர்ணம் அச்சுஸ் தம் விபு சர்வூத்த ோம்ரிபியந்திரா அங்கிரஸ் மகர்ஷி பிரம்மவித்யா ஆச்சாரியர் பிரம்ம வித்யார்த்தியாகிய சௌனக மகர்ஷிக்கு அவர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க பிரம்ம வித்யை உபதேசம் பண்ணுகிறார் அதை அவர் பராவித்யா என்று ஒரு மற்றொரு பெயர் கொடுக்குறார் அந்த பராவித்யா எதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுங்கிறதுக்கு சொல்லும் பொழுது அக்ஷரம்னு சொல்லுகிறார் ஆக பிரம்ம வித்யா பராவித்யா அக்ஷர வித்யா அப்படி நாம் புரிஞ்சுக்கலாம் முண்டக்கோபனிஷத்தினுடைய பாஷை பிரம்ம வித்யான் தான் ஆரம்பிக்கப்பட்டது சர்வ வித்யா பிரதிஷ்டா பிரம்ம வித்யா பராவரா பிரம்ம வித்யா அப்புறம் இவர் அங்கிரஸ் அதுக்கு இன்னொரு பராவித்யான்னு சொல்றார் அந்த பராவித்யா எதை பத்தின விஷயம்ங்கிற போது அக்ஷரம்ங்கிறார் ஆஹா பரமான அக்ஷரம் அப்படி புரிஞ்சுக்கணும் அக்ஷராத் பரத்பரஹான்னு சொல்லி இன்னொரு மந்திரம் வரப்போர் அக்ஷராத் பரத்பரகா அப்படி சொல்லி நான் நினைக்கிறேன் முதல் முதல் ரெண்டாவது முண்டக்கம் முதல் கண்டம் ரெண்டாவது மந்திரம்னு எனக்கு ஞாபகம் வேக இருக்குது திவ்யோ ஹியமூர்த்த புருஷாஹ்யாபியரோ ஹஜஹா அப்ராணோ ஹியமனா சுப்ரோ அப்படி சொல்லி வரப்போகிறது அதானே ரெண்டாவது மந்திரம் தான் சரி இப்போது அந்த அக்ஷரத்தை தெரிஞ்சுக்கிற வித்தியக்கு பேர் தான் பராவித்யா சொல்லியாச்சு இப்போ அக்ஷரத்தோட ஸ்வரூபம் பிரம்ம வித்தியினுடைய பிரம்மத்தினுடைய ஸ்வரூபத்தை உபதேசம் பண்ணுகிறார் ஏன்னா லக்ஷண பிரமாணாபியாம் வஸ்து சித்தி இது ஒரு பொருள் இருக்குங்கிறதுக்கு என்ன ஆதாரம்னா அதுக்கு என்ன லக்ஷணம்ங்கிறத சொன்னால் தான் அந்த பொருளப்பத்தின ஞானம் நமக்கு ஏற்படும் ஒரு பொருளப்பத்தின அறிவு ஏற்படணும்னு சொன்னால் அதுக்கு லக்ஷணம் சொல்லணும் இப்போ வந்து கங்கா உற்பத்தி ஆகிற கோமுக் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் அந்த கங்கை உற்பத்தி ஆகிற இடத்துல ரெண்டு மலை இருக்குது அந்த மலையை பார்த்தா பசுமாற்றினுடைய கொம்பு மாதிரி இருக்குது அந்த கங்கை வர்ற இடத்தை பார்த்தா புஷுமாட்டோட வாய் மாதிரி இருக்குது அதனால தான் அந்த இடத்துக்கு பேர் கோமுக்குன்னு பேர் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்போ நான் அந்த கோமுகத்தை பார்த்து அல்லது ஃபோட்டோலையாவது நீங்கள் பார்த்தா தெரிஞ்சுக்கணும் ஆக கோமுகங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் கோமுக்குங்கிறது கங்கா உற்பத்தி ஸ்தானம் கங்கோத்ரின்னு ஒன்று இருக்குது கங்கோத்ரின்னு ஒரு இடம் இருக்குது ஹயமலையில் கங்கோத்ரின்னு ஒரு இடம் இருக்கு கங்கோத்ரிலருந்து ஒரு பதினாலு கிலோமீட்டர் நடந்து போனால் ட்ரெக் பண்ணணும் அதுக்கெல்லாம் வாகனம் கிடையாது கங்கோத்ரி வரைக்கும் கார் போகிறது கங்கோத்ரிக்கு மேலே பதினாலு கிலோமீட்டர் ஸ்ர அடி உயரத்தில் நடந்து போகணும் அந்த இடம் வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டோ பதிமா பதினாலு அடியோ பதினாலாயிரம் அடியோ ஒரு இருக்கு அந்த இடத்துக்கு போகணும்னு சொன்னால் அதை வர்ணிக்கிறேன் அப்போ அது வரது டிஸ்கிரிப்ஷன் இப்போ நான் பேசுகிறதெல்லாம் என்னது அது இப்படி இருக்கும் இப்படி இருக்கும் அடிக்கடி அந்த இடம் மாறும் கீழே தண்ணி எப்படி வரும் தெரியும் அந்த இடத்துலே அவ்வளோ ஃபோர்ஸாக இருக்குது இப்படிலாம் நான் சொல்கிறபோது அந்த லக்ஷணம் சொல்கிறேன் கோமுகத்தினுடைய லக்ஷணம் என்ன அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பிரமாணம்னா அது எப்படி தெரிஞ்சுக்கிறது எதனால் இதை தெரிந்து கொண்டீர்கள்னா நான் நேரில் போய் பார்த்து தெரிஞ்சுட்டேன்ப்பா அப்படின்னு சொல்றேன் அப்போ உங்களுக்கு வந்து பிரமாணம் என்னன்னு கேட்டால் என்னுடைய வாக்கியம் பிரமாணம் வாக்கியம் என்னுடைய சொற்கள் தான் உங்களுக்கு உங்களுக்கு கோமுகத்தை பற்றின அறிவு எப்படி ஏற்படுறது நீங்கள் நேரில் பார்த்துட்டு ஏற்படும் கோமுகத்தை பற்றின அறிவு உங்களுக்கு எப்படி உண்டாகிறது என்னுடைய வாக்கியத்தினால உண்டாகிறது என்னுடைய சுவாமிகள் பொய் சொல்லலை இந்த கண்ணு பொய் சொல்லாது காது பொய் சொல்லாததுனால தான் ஒத்துன் இல்லாட்டி அந்த அறிவை ஒத்துப்போமா என்ன ஆக சுவாமிகள் பொய் சொல்ல மாட்டார் சுவாமிகள் வந்து உண்மையைத்தான் பேசுவார் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறதுனால நான் சொல் உங்களுக்கு அறிவு ஏற்பட்டது எந்த அறிவு ஏற்பட்டிருக்கு கோமுகத்தப்பத்தின ஞானம் ஏற்பட்டது கோமுத்த கோமுகத்த பத்தின ஞானம் எப்படி ஏற்பட்டது என்னுடைய வாக்கியத்தினாலே ஏற்பட்டது என்னுடைய வாக்கியம் எப்படி இருந்தது அதை சொல் லக்ஷணங்களை சொல்கிறதாக இருந்தது அதோட லக்ஷணங்களை சொல்கிறதாக இருந்ததுனால என்னுடைய வாக்கியங்களால் உங்களுக்கு கோமுகம்னா எப்படி இருக்குங்கிற ஒரு ஞானம் ஏற்பட்டிருக்கு அதே மாதிரி பிரம்மனை பற்றின ஞானம் சர்வ எப்படி நமக்கு ஏற்படுறதுன்னா உபனிஷத் வாக்கியங்களால் ஏற்படுது உபனிஷத் வாக்கியங்கள் யாருடையது எல்லா ரிஷிகளுடைய வாக்கியங்கள் அந்த வாக்கியங்கள் தான் நமக்கு பிரமாணம் இந்த வாக்கியங்கள் உபனிஷத்து வந்து சத்தியமேவ ஜெயத்தேன்னு சொல்கிற உபனிஷத் போய் சொல்லுமோ சொல்லாது வள்ளுவர் சொன்னார் சத்தியம்னா என்னென்னா மெய்ப்பொருள் கண்டார் வாய்சொல் மெய்ப்பொருள் கண்டார் வாய்சொல் தான்ப்பா சத்தியம்னர் வாய்மைக்கு லட்சணம் சொல்லும் பொழுதே செம்பொருள் கண்டார் வாய்சொல் இன் சொல்லுக்கு சொல்லுவார் செம்பொருள் கண்டார் வாய் சொல் வள்ளுவருக்கு இந்த வாய்ங்கிறது ரொம்ப பிடிச்ச ஒரு சொல்லாக இருக்குது பல இடங்கள் அப்படி பேசுகிறார் அந்த வாய் ஏன்னு சொன்னார் அப்படிங்கிறதுக்கு பரிமேரகர் விளக்கங்கள்லாம் கொடுக்குறாரு அதெல்லாம் இருக்கட்டும் ஆக ரிஷிகளுடைய வாக்கியந்தான் நமக்கு பிரம்ம ஜானத்தை கொடுக்குறதுக்கு உபநிஷத் வாக்கியானியேவ பிரம்ம ஜானே அஸ்மாக்கம் பிரமாணம் பவதி இந்த ானத்தை அதுதான் கொடுக்கறது அந்த ஞானத்தை எப்படி கொடுக்கறது உபனிஷத்து லக்ஷணங்களை எல்லாம் சொல்றது டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கிறது இப்படியெல்லாம் இருக்கு பிரம்மன் பிரம்மனுடைய லட்சணங்களை சொல்லுவதன் மூலம் பிரம்ம ஜானத்தை கொடுக்கிறது உபனிஷத் வாக்கியங்களாகிய பிரமாணம் பிரம்மனுடைய லக்ஷணங்களை சொல்லுவதன் மூலம் நமக்கு பிரம்ம ஜானத்தை கொடுக்கிறது இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் மாணாபியாம் வஸ்து சித்திஹி வஸ்து பிரம்மம் என்கின்ற ஒரு பொருள் இருக்கிறது இருக்கிறது என்பதை பற்றிய அறிவு எப்படி ஏற்பட்டிருக்கு உபனிஷத் பிரமாணைஹி பிரமாணேன பிரமாணைஹி சொல்லலாம் வேதாந்தோ நாம உபனிஷத் பிரமாணம் என்று வேதாந்தசாரத்தில் சதானந்தருங்கிற ஒரு பெரிய மகான் எழுதியிருக்கார் வேதாந்தோ நாம உபனிஷத் பிரமாணம் அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கு அதெல்லாம் நமக்கு இப்போ முக்கியம் இல்லை இப்போ இது புரியறது இப்போ இப்போ நமக்கு இந்த ஜானம் எப்படி இப்போ பிரம்ம ஜானம் எப்படி வரப்போகிறது அப்படியே தியானம் பண்ணிட்டுருக்கிற போது வராது தியானம் வந்து எதை நீங்கள் அறிஞ்சிருக்கீங்களோ அதைத்தான் தியானம் பண்ண முடியும் அறிஞ்சிருக்கிறத தியானம் பண்ணுறதுனால அறிவு ஏற்படுறதுங்கிறது கிடையாது அதில் கிளாரிட்டி வரலாம் மேலும் மேலும் சிந்திக்க சிந்திக்க சூக்மங்கள்லாம் புரியலாம் ஆனால் ஞான உற்பத்தி ஆகறத்துக்கு ஒரு சாதனம் சாஸ்திரம் வந்து கண்ணு காது மூக்கு நாக்கு தோல் அப்புறம் வந்து நிறைய பிரமாணம் உபமான பிரமாணம் பிரமாண சாஸ்திரமே தனியாக இருக்குது பிரத்யக்ஷப் பிரமாணம் அனுமான பிரமாணம் உபமான பிரமாணம் அர்த்தாபத்தி பிரமாணம் அனுபலப்தி பிரமாணம் சாஸ்திர பிரமாணம் லௌகிக விஷயம் சாஸ்த் லௌகிக சப்த பிரமாணம் வைதிக சப்த பிரமாணம் பிரமாணத்திலேயும் கர்மகாண்ட வாக்கிய பிரமாணம் ஞானகாண்ட வாக்கிய பிரமாணம் உபாசனா வாக்கிய பிரமாணம் எல்லாருக்கு இப்போ ஜானம் எப்படி உற்பத்தி ஆகிறதுனா இந்த லக்ஷணத்தில் இப்போ நமக்கு படிக்க படிக்க என்ன ஞானம் வந்துடும் பிரம்ம ஜானம் வந்துடும் இந்த லக்ஷணத்தை படித்தாலே வந்துடும் இல்லை சுவாமிஜி இதெல்லாம் வந்து வெறும் குறிப்பு தானே குறிப்பு இல்லப்பா பிரமாணம் இது கண்ணு குறிப்பையா தருவது நேர நிறத்தை காமிக்கிறது ப்ளூங்கிறத கண்ணு சொல்லிடுறது அதுக்கப்புறம் என்னது குறிப்பா கண் அது நிறத்தை பற்றிய குறிப்பை கொடுக்கிறதே தவிர கண் வந்து நிறத்தை பற்றிய குறிப்பை கொடுக்கிறதா நிறத்தை பற்றிய அறிவை கொடுக்கிறதா குறிப்பை கொடுக்கல உபனிஷத் வந்து பிரம்மனை பற்றிய குறிப்பை கொடுக்கல பிரம்மனை பற்றிய அறிவை கொடுக்கிறது இது புரியறதுக்கே நிறைய புண்ணியம் பண்ணணும் நிறைய பேர் உபனிஷத்து சாஸ்திரங்கள் எல்லாம் சாஸ்திரத்தினால என்ன வந்துட்டு போறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க பாவம் அவங்களுக்கு சாஸ்திரம் வந்து முக்கியமானதே இல்லை அது அவாந்திரம் பரவாயில்ல சாஸ்திரத்தினாலையும் சொல்லலாம் அப்படின்பா அப்படி இல்லப்பா சாஸ்திரத்தினால தான் வேற எத்தினாலையும் நிறைய பேருக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கு சாஸ்திரமும் சொல்றது ஆனா சாஸ்திரத்தினால மாத்திரம் தெரிஞ்சுக்க முடியாது அப்படி சொன்னா சாஸ்திரத்தை மிகவும் அவமதிக்கிறோம் மிக மிக அவமானம் பண்றோம் கண்ணு மாத்திரம் நிறத்தை சொல்றது இல்லை கண்ணு நிறத்தை சொல்றது அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் கண்ணு தான் நிறத்தை சொல்றது அதே மாதிரி உபனிஷத்து தான் பிரம்மனை பத்தி அப்போ என்ன இந்த லட்சணங்கள் எல்லாம் பார்க்கறோம் இப்போ நமக்கு என்ன எடுத்து இப்போ நமக்கு இதை வந்து பிரமாணம்னு ஏத்துக்கிறோம் பாருங்க இதனால தான் எனக்கு அறிவு வருங்கிற எண்ணம் வருது இல்லையா அந்த எண்ணத்துக்கு பேர் தான் ஸ்ரத்தா அந்த எண்ணத்துக்கு அந்த விற்பிக்கு பேர் தான் ஸ்ரத்த உபனிஷத்துனால தான் எனக்கு ஞானம் ஏற்படும் அப்படிங்கிற போது உபநிஷத்துல எனக்கு என்ன புத்தி இருக்கு ஸ்ரத்தா புத்தி இருக்கு ஸ்ரத்தா அதுல இருக்கு ஸ்ரத்தாவான் லபத்தே ஞானம் நிறைய பேருக்கு அது என்ன பண்றது அப்படி பழகிட்டோம் நம்ம நிறைய உலகம் முழுக்க அப்படி ஆயிடுச்சு அதனால ஒன்றும் சொல்ல முடியாது அதனால அது மாத்திரம் இல்லை சில பேர் என்ன நினைக்கிறாங்க அதாவது சாஸ்திரம் படிச்சா போருமா சாதனை நிறைய இது ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்கிறாங்க சாஸ்திரம் படித்தா பொறுமா சாதனை நிறைய பண்ணணும் அதுதான் வேதனையாக இருக்கு ஏன்னா சாஸ்திரம் படிக்கிறதே சாதனை படித்து பார்த்தா தான் தெரியும் சாஸ்திரம் படிக்கிறதே பெரிய சாதனை சாதனைகளிலெல்லாம் மிகப்பெரிய சாதனை என்னதுன்னா பொறுமையாக உட்கார்ந்து பத வந்து யோசிச்சு புரிஞ்சுக்கிறது அதுக்கு சோம்பேறித்தனத்தினால படிக்க தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க ஆஹ் ஜபங்களும் வேணும் யார் வேண்டாம்னு சொன்னா ஜபமும் வேணும் சாதனைகளும் வேணும் சாஸ்திரமும் படிக்கணும் சொல்லப்போனா சாதனைகளிலெல்லாம் உத்தமமான சாதனை சாதனைகள் செய்வதற்கான சாதனை எல்லாம் என்னதுன்னா எல்லா சாதனையும் எதுக்காக பண்றோம்னா கோயில காலம்புற எழுந்து பிரதக்ஷம் பண்றது நமஸ்காரம் பண்றது ஜபம் பண்றது எதுக்குன்னா அத்தியன சாதனைய பண்றதுக்கான சாதனை பண்ணினாத்தான் இந்த சாதனை பண்ணினாத்தான் நமக்கு என்னாக முடியும்னா சித்தனாக முடியும் சாதகனாகவே இருப்பது நமது குறிக்கோடா சித்தனாக வேண்டுமா சாதகனாக இருப்பது நமது குறிக்கோடா சித்தனாவது நமது குறிக்கோடா சாதகன்னா என்ன அர்த்தம் ஏதாவது சாதனை பண்ணிட்டு இருக்கிறவனுக்கு தான் சாதகன் பேர் சாதனையே பண்ணாமல் சும்மா வெறுமனை சாதகனை சாப்பிட்றது சாதனை சாதனை பண்ணிட்டு இருக்கிறதுன்னா என்ன அர்த்தம் சாத்தியம் ஏதோ ஒன்று இருக்கு அதனால தான் சாதனை பண்ணிண்டே இருக்கும் இப்போ நான் பேசுறதுங்கிறது ஒரு சாதனம்தான் பேச்சுங்கிறது ஒரு சாதனம் நான் சாதகன் என்ன அப்புறம் என்ன என்ன சாத்தியம்னா உங்களுக்கு எல்லாருக்கும் ஞானம் வரணுங்கிறது தான் என்னுடைய சாத்தியம் நீங்கள் எல்லோரும் சிரமப்பட்டு எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு இதுக்காக வந்து உட்கார்ந்துருக்கிற போது உங்களுக்கு என்ன வேணும் எதுக்கு வந்திருக்கீங்க உபனிஷத்துடைய ஜானத்தை பெறத்துக்காக வந்திருக்கீங்க அப்போ உங்களுக்கு அந்த சாத்தியத்தை அடையறத்துக்கு உபகாரம் பண்ணுற வேலை என் வேலை அப்போ அந்த உபகார சாதகாக உபகாரங்கிற ஒரு சாதனையை நான் பண்ணிகிட்டு இருக்கேன் சாதகனாக இருக்கேன் உபகாரியான சாதகனாக இருக்கேன் பேச்சுங்கிற உபகார சாதனத்தை பண்ணிட்டுருக்கேன் உங்களுக்கு ஞானம்ங்கிற சாத்தியம் ஏற்பட்டுருக்குன்னு நம்புகிறேன் நம்புகிறேன் ஐ ஹோப்புங்கிறான் இல்லையா அது மாதிரி ஹோப்பு தான் ஒரு ஸ்கோப் இருக்குது புரியும் தலையாட்டுறதை பார்த்தா எதுவும் புரியற மாதிரி தான் தெரியுது அப்பாருவோம் இது எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கே படிக்கணும் இப்போ நான் இந்த விஷயத்தை சொல்கிறதுக்கே படிக்கணுமா வேண்டாமா படிக்காமல் இதை எப்படி சொல்ல முடியும் இதிலேருந்து என்ன தெரிகிறது ஒரு சில பேருக்கு அப்படி பா அது ஏதோ பாப பிரதிபந்தத்தினால அப்படி விற்பி வருது அதனால் சாஸ்திரம் படிக்கிறது தான் பரமோத்தமமான சாதனை சந்நியாசம் பண்ணுறது எதுக்கு சாஸ்திரம் படிக்கிறதுக்காகனு சாஸ்திரம் சொல்லியிருக்கு சந்நியஸம் குறியா சந்நியாச யோகாத் எதையா சுத்த சத்வாக வேதாந்த விஜான சுனிஷித அர்த்தா தே பிரம்மலோகே பராத்த காலே பரிமுட்சியந்தி இதிலே வரக்கூடியது அந்த மந்திரம் முண்டகோபுலேயே இருக்குதுன்னு நினைக்கிறேன் சரி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் சாஸ்திரம் படிக்கிறதே சாதனைன்னு சொல்ல விரும்புகிறேன் அதனால் இந்த சாதனை பண்ணுறதுக்கு தான் மற்ற சாதனை படந்து சாஸ்திராணி குர்வந்து கர்மாணி யஜந்து தேவான் பஜன் து எல்லா கர்மங்களும் தர்மானுஷ்டானங்களும் எதுக்காக இது நல்லா புரியணுமே பகவானே எனக்கு என்ன அதெல்லாம் இந்த சந்தியாவந்தனம் மன்றான் இல்லையா பிரம்மச்சாரி சந்தியாவந்தனம் மன்றவு மகேரணா ஜச்சசே அப்படிங்கிறான் மஹே போஸ்தான ஊர்ஜே தாத்தன மகேரணா ஜச்சே என்ன அர்த்தம் தெரியுமா எனக்கு சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிற அந்த பிரம்மணப்பத்தின ஞானம் நல்லா வரணுங்கிறதுக்காக என்ன நான் சுத்தம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறேன் மகத்தே ரமணீயாய சக்ஷே என்னுடைய அறிவு கண் நன்றாக உண்மையை உணர்ந்து கொள்ளும் ஆற்றலை பெறுவது ஆகுக சொல்லி மாழலை முடிக்கிறேன் சில பேர் நிறைய புஸ்தங்களை அப்படி தான் எழுதியிருக்கு என்னென்னா இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் ஒரு கைகாட்டி மரம் போன்றது அப்படி சொல்லுவாங்க இந்த வழிகாட்டி மரபு இப்போ இந்த மூலை வந்து அங்கே வந்து வந்து இறங்கினீங்கன்னா அரண்மனை புதூர் அப்புறம் இந்த மூலையில் வந்துன்னா தட்சிணாமூர்த்தி கோயில் இல்லாட்டி இப்போ ஆசிரமம் எல்லாம் போட்டிருந்து இப்போ இந்த கோயில் இருந்தால சித்பானந்த ஆசிரம்கிற பேரே குறைஞ்சி போயிடுச்சு ஒரு காலத்தில் இதுக்கு வேறு பேர் இருந்தது யார் இந்த இடத்த வாங்கி கொடுத்தாரோ அவர் பேரில் தான் எல்லோரும் சொல்லுவாங்க ஏன்னா அவர் ஊரில் பிரசித்தமானவர் அதனால் அவர் பேரில் சொல்லுவாங்க அப்புறம் இப்போ என்னாச்சுன்னு சொன்னால் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய ஆரம்பிச்சு ஆசிரமம் ரெண்டு ஆசிரமம் கொடுதல் ஆர்ப்பட்டியில் ஒரு ஆசிரமம் இங்கே ஆசிரம் குழப்பம் அதனால என்ன ஆச்சுன்னா இப்போ கடைசியில் இவர் வந்தார் எல்லாத்தையும் அமைக்கி விட்டார் ஒரே அமைக்க அமைக்கி விட்டார் எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா சித் பவன் சாமிகிட்ட நான் பேசினபோது அவர்கிட்ட சொன்னேன் நான் உங்கள்கிட்ட படிக்கணும்னு வந்தேன் சுவாமிஜி நீங்கள் ஒன்றுமே சொல்லித்தரமாட்டேங்கிற இழ அப்படின்னு கேட்டேன் அவர் சொன்னார் நான் தட்சிணாமூர்த்தி ஆகிட்டேன்னார் ம் நான் தட்சிணாமூர்த்தி ஆகிட்டேன்ப்பா அப்படின்னார் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து சொன்னார் உனக்கு உண்மையிலேயே படிக்கணுங்கிற ஆசை ரொம்ப இருந்தால் கடவுள் உனக்கு அதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணுவார் அது இன்றைக்கும் எனக்கு நினச்சா அப்படியே புல்லறிஞர் உனக்கு அதெல்லாம் அனுகிரகம் பண்ணுவார்ப்பா அப்படின்னார் நல்ல மனசார ப்ளஸ் பண்ணுவார் அதெல்லாம் வந்து அதெல்லாம் வார்த்தையால் சொல்ல முடியாது அவர் என்ன நீயம் அது சரி அவரோட பேரில் இருக்குது தட்சிணாமூர்த்தியும் வந்து சாஸ்திரமும் நடக்கிறது சாஸ்திரமும் கிடச்சிது படித்தாச்சு பார்வோம் மகான்களுடைய வாக்கள்னா ஒரு நாளும் வீண் போகாது அது நல்லதான் பண்ணுவோம் சரி இப்போ எத்தத்து அத்ரேஷ் இந்த கைகாட்டியை சொல்ல வந்தேன் அதை விட்டு போயிடுது சொல்லுவாங்க இந்த மாதிரி கை வந்து ஊரை காட்டாது என்ன அது ஊறாகாது கை காட்டி வந்து வழியைத்தான் காட்டுமே தவிர அதுவே ஊராக மாறாது அது மாதிரி உபனிஷத்துக்கள்லாம் வந்து பிரம்மனை காட்டுமே தவிர அதுவே அது மாதிரி அர்த்தம் அப்படி சொல்லுவாங்க அந்த மாதிரி அர்த்தம் இல்லை அது நேர பிரமாணம் கைகாட்டி மரம் பிரமாணம்னு சொல்கிறது இல்லை ஒரு வார்த்தை பிரமாணம்னு எடுத்துக்கலாம் அதுக்கு கொஞ்சம் அது நிறைய சட்டில் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஆனால் நம்ம கண்ணு தான் அதை கா பார்க்குறது அந்த ஊர் தெரிஞ்சுக்கிறோம் நம்ம அதே மாதிரி என்னுடைய புத்தியை நான் இதில் என்ன பண்ணுறேன் உபனிஷத் பிரமாணத்தில் இணைக்கிறேன் எனக்கு ஞானம் கிடைக்கிறது அதுக்கப்புறம் எதுக்கு சுவாமி தியானம் எல்லாம் பண்ணணும்னா படித்தது ஆழமான மனசுக்கு போகிறதுக்கு தான் தியானம் பண்ணணும் ஞானத்துக்காக தியானம் பண்ணக்கூடாது உபனிஷத்தை படிக்கிறதுக்காக முதல்ல தியானம் பண்ணணும் அப்புறம் உபனிஷத்தை படித்த பிறகு தியானம் பண்ணணும் உபனிஷத் புரியணுங்கிறதுக்காக சகுண பிரம்ம உபாசனை தியானமெல்லாம் பண்ணணும் அப்புறம் உபனிஷத் படித்து புரிஞ்சின்ற பிறகு அந்த நிர்குண பிரம்ம தியானம் பண்ணணும் ஆக தியானத்தினால உற்பத்தி ஆகும்னா விசாரஜன்யம் பிரமாண விசாரஜன்யம் பிரமாணத்தை பண்ணினாத்தானம் வரும் அத்தோ விசார்கிசோராத்மவனாத்தியதயா சிந்தும் குரும்மவிதுமம் விவேகச்சூடாமணியில் சங்கராச்சு பட்ட அந்த சித்தசுத்தஜே கர்ம நது வஸ்தூபலப்தஜே வஸ்துசித்திரவிச்சாரேணிச்சித் கர்மகோட்டிபிஹி நீ பண்ணக்கூடிய எல்லா சாதனைகளும் உன் மனசை சுத்தப்படுத்துமே தவிர உனக்கு ஞானத்தை கொடுக்காது அப்படிங்கிறார் நீ எத்தனை ஜபம் பண்ணு எண்ணாயிரத்தாண்டு யோகம் இருக்கினும் கண்ணார் அவுதினை கண்டறிவாரில்லைன்னார் திருமூலர் அதனால் என்ன பண்ணணும்னா ஆராய்ச்சி பண்ணு இதுக்குதானே அருமறை ஆர் அங்கமெல்லாம் அறிந்து உணர்ந்தாலும் அனுபவத்தின் மிக்கோரான குருவிருந்து வயிற்றிலரேல் குணமில்லை என்று உணர்த்திடவே பெருமுனிவர் நால்வருக்கும் பேசாமல் இருந்துணர்த்தி பிறமை தீர்த்த தருநிழலில் அமர்ந்தருளும் தட்சிணாமூர்த்தி பதம் தலைவேற்கொள்வாம் பாட்டுதெனும் பாடுறாங்களே சரி நம்ம லட்சணத்தை பார்க்க ஆரம்பிப்போம் இதுதான் முக்கியங்கிறதுக்காக சொல்கிறேன் ஏன்னா இந்த உபனிஷத்துலேயே இம்பார்ட்டன்ட் மந்திரம் இந்த மந்திரம்தான் இதுக்கப்புறம்தான் மற்றதெல்லாம் இது சப்போர்ட்டே தவிர இந்த முண்ட முக்கியமான மந்திரம் இது இதுதான் நமக்கு அறிவை கொடுக்க போறது பகவத்கீதையை படித்தோமானா ரெண்டாவது அத்தியாயத்தில் பகவான் அந்த பன்னெண்டாவது ஸ்லோகத்துல இருந்து இருபத்தஞ்சாவது ஸ்லோகம் வரைக்கும் லக்ஷணங்களை சொல்லி சொல்லி ஆத்மா ஞானத்தை கொடுக்குறார் ஏழாவது அத்தியாயத்தில் ஈஸ்வரனை பற்றி சொல்லி சொல்லி ஈஸ்வரனை ஞானத்தை கொடுக்குறார் இல்லாட்டி அர்ஜுனா இங்கேவா இப்படி உட்கார் கொஞ்சம் நேரம் தியானம் பண்ணிட்டு நான் குதிரைக்கெல்லாம் கொஞ்சம் புல் கொடுத்துட்டு வரேன் கொள்ளு கொடுத்துட்டு வரேன் கூட்டின்னு போயிருக்கலாமே என்னத்துக்கு மெனக்கெட்டு உக்காத்தி வச்சு திரும்ப திரும்ப இப்படிலாம் சொல்லி கொடுக்குறார் கிருஷ்ணர் அனாவசிய வேலை தானே நீ சாதனை பண்ணு அது தானாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்கலாமே கிருஷ்ணருக்கும் வேலை சௌரிமாருக்கும் நமக்கு அது படிக்க வேண்டியது இல்லை சௌரியமாக போச்சு கண்ணை மூடி நே இருக்கலாம் நான் யாருன்னு வேணால் கேட்டு ந்க்கான் இருக்கலாம் அதெல்லாம் சரி வராதுன்னு சாஸ்திரம் சொல்கிறேன் படித்தாதான் படிக்கணுங்கிற விஷயமே புரியும் இல்லாட்டி படிக்கணுங்கிற விஷயமே படிக்கலன்னா புரியாது நிறைய பேருக்கு இந்த மாதிரி புஸ்தகங்களை படிக்கிறதுக்கு மகாசுவேறித்தனம் ஆகையினால்தான் படிக்கிறதுக்கே அவங்க வந்து ஒத்துக்கிறது இல்லை ஆகையினால என்ன இருக்குது அதுவோ மாயையோட மகிமை எல்லாத்தையும் விட்டுட்டு உலகத்தையே விட்டுட்டு அதை வேண்டாம் இதை வேண்டாம் அம்மா வேண்டாம் அப்பா வேண்டாம் குடும்பம் வேண்டாம் எல்லாத்தையும் விட்டுட்டு கடவுளாக தெரிஞ்சுக்கணும்னு வந்தால் கடவுளையும் தெரிஞ்சுக்க முடியாமல் கஷ்டப்படுறதுங்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் அது கேக் தான் இருக்குது அது மாதிரிலாம் பார்க்குற போது சில பேர் இது வாழ்க்கை இதுக்காக ஒப்படைச்சு அவர்கள் அந்த ஞானத்தை அடையாமல் இருக்கிறத பார்க்குற போது நமக்கு என்ன சொல்லத் தோன்றுறது இப்போ மாயையோட மகிமை எப்படியெல்லாம் இருக்கு சில பேர் படித்து மாட்டிக்கிறான் சில பேர் படிக்காம மாட்டிக்கிறான் ஆனால் படிக்கிற விதமாக படித்து முறையாக இருந்துட்டா சொன்னது கேட்க மாட்டா தொண்டன் ஆனாலும் சுவாமி நின்னது கருணையாலே நீர் என்னை ஆளலாமே அப்படின்னு கைவல்லி நவநீதன் சொல்லுகிறார் அவர் சொல்கிறார் சொன்னது கேட்பாயாகில் தொடர்பவம் தொலையும் என்றான் கைவல்லி நவனிதர் அந்த வார்த்தை வருது உடனே சொல்கிறான் சிஷியன் ஒருவேளை சுவாமிக்கு நம்ம வேலை சந்தை இருக்கும் போல் இருக்கு சொன்னார் கேட்க மாட்டான் அது தெரிஞ்ச விஷயம்தான் அது என்றைக்குமே நீங்கள் பாருங்கோ வரும்போது சொல்கிறதெல்லாம் கேட்குறேம்பாங்க அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவங்க சொல்லுவாங்க நாங்கள் சொல்கிறது நீங்கள் கேட்குறீங்களா இல்லையா ஒன்று மாறிடும் இல்லாம மாறிடும் ஆ சொன்ன சொன்னது கேட்க மாட்டா தொண்டன் ஆனாலும் சுவாமி நின்னது கருணையாலே நீரனை ஆளலாமே நீங்கள் கருணைன்னா என்ன அர்த்தம் அறக்கருணையோ மரக்கருணையோ மரக்கருணைன்னு என்ன தண்டனை கொடுக்கறது தான் எப்படியாவது நின்னது கருணையாலே நீரனை அழலாமே அழலாமே லக்ஷணத்தை பார்ப்போம் இப்போ இப்போ ஒத்துனுட்டீங்க இது பிரமாணம்ங்கிறது நீங்கள் ஒத்துண்டாகணும் விட மாட்டேன் நான் ஒத்துண்டாகணும் இதனால தான் எனக்கு அறிவு வருங்கிற உறுதி வந்தாகணும் சரி சரி பிரம்மத்தை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு அது எப்படி இருக்கும் சுவாமி கருப்பாக இருக்குமா சிகப்பாக இருக்குமா நீளமாக இருக்குமா இல்லை எல்லாம் நாலஞ்சு கலர் கலந்துருக்குமா சித்திரவரணம் சித்திரகந்தம்னா இந்த நவகிரகத்தில் ஒரு ஒன்றுக்கும் ஒரு இந்த சூரியனுக்கு சிகப்பு சந்திரனுக்கு வெள்ளை அப்புறம் இந்த அங்காரகனுக்கும் சிகப்பு தான் செவ்வாய்க்கும் சிகப்பு தான் அப்புறம் வந்து இந்த புதனுக்கு பச்சை சுக்கரனுக்கு வெள்ளை சந்திரனுக்கும் சுக்கரனுக்கும் வெள்ளை குருவுக்கு கேட்க வேண்டாம் எல்லாருக்கும் தெரியும் மஞ்சள் கனக்கவர்ணம்னு பேர் மஞ்சள் அப்புறம் இவருக்கு என்ன இந்த ராகுக்கு என்னன்னு கேட்டால் தூமரவர்ணம் அவருக்கு வந்து சாம்பல் நிறம் இந்த இவர் இருக்கார் கேதுவுக்கு எல்லாத்தையும் கலந்து சித்திரவரணம்ட்டான் கடைசியில் பார்த்தான் கலர்லாம் பார்த்தான்னு சரி எல்லாத்தையும் கலந்துடுறான் பூ போட்டதாக வாங்கி போடும் பூக்கெலாம் போட்டதுலாம் போட்டு சித்திரவரணம் சித்திரகந்தம் சித்திர சித்தமாலம் சித்தான பத்தோம் திவ்யரமூடம் மேரும் அப்பிரதிணீக்கூர்வம் அது மாத்திச்சு தலைகிழாச்சு மண்டலே பிரவிஷ்டம் அமன் அதிக்கணே ஆதித்தி குளுயோபரி பகவந்தம் கேத்தம் தமிழி அது மாதிரி ஏதாவது நிறத்தில் இருக்குமா ஏதாவது தியானம் பண்ணுற போது எதாவது லைட்டு வீட்டு வருமா அது என்ன கலராக இருக்கும் அப்படிலாம் கேட்கலாம் அப்படி அஸ்ரா சொல்ல அசப்தரிசம் அரூபம் அரசியம் அகந்தவச்ச எது அதனால அத்ரேசியம் சொன்னம் அதை கண்களால் பார்க்க முடியாது உள்ளுக்குள்ள ஒரு ஸ்பெஷல் கண் வருமான நேத்திக்கு அதுதான் வகுப்பு முடித்தேன் கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவர் ஆகையினால என்னன்னா நம்ம நினச்சிப்போம் அப்படியே கண்ணை மூடின்னு இருப்போம் உள்ளுக்குள்ளே எதாவது தெரியுறதான் இந்த கண்ணைத்தான் உள்ளே கற்பனை பண்ண முடியும் உள்ள வேற எந்த கண்ணை கற்பனை பண்ண முடியும் உள்ளால் கண்ணை மூடினா உள்ளுக்குள்ளே ஏதோ தெரியுதுண்ணா இப்போ நான் கண்ணை மூடவுடனே தட்சிணாமூர்த்தி தெரிகிறார்னா அது என்ன அர்த்தம்னா அது அது என்ன இருக்கு ஸ்மிருதி அந்த அர்த்தத்தில் பிரத்யாபிஜா விசேஷங்கள் எல்லாம் நியாயசாஸ்திரங்களை நிறைய சொல்லுவாரு எப்படியெல்லாம் நமக்கு ஜானம் ஏற்படுறதுங்கிறது பார்க்கற போது இது வந்து சர்வ ஞானேந்திரிய அகோச்சரம் அது போட்டுட்டோம் அப்புறம் அக்ராஹ்யம் அக்ராஹியம்னா என்ன அர்த்தம் கிரகிக்கப்படுவதுன்னு அர்த்தம் கிரே கிராக்யம்னால் கிரகிக்கப்படுவது அக்ராஹியம்னா என்ன அர்த்தம் கிரகிக்கப்படாதது என்னதுனால் கையால் அதை பிடிக்க முடியுமா நான் அப்படியே பிரம்மனை பிடிச்சுவிட்டேன் பிடியோ பிடி பிடிச்சி உள்ளுக்குள்ளே தள்ளிவிட்டேன் இல்லை போட்டு சாப்பிட்டுட்டேனா இல்லை மூக்கில் உறிஞ்சுட்டேனா என்னத்த பண்ண முடியும் பிரம்மனை பிடிச்சி உள்ளே தள்ளி விட்டேன் பிடிக்க முடியாதப்பா இல்லை பிரம்மனை போய் அடைஞ்சு விட்டேன் இங்கேருந்து போய் பிரம்மனை அடைந்தேன் காலால் போய் அடைய முடியுமா கையால் இது பண்ண முடியுமா பேச்சால் அடைய முடியுமா பிஷு நான் பிரம்மனை அடைஞ்சு விட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமா அதனால் வாக் பாணி பாத பாஜு உபஸ்தம் கர்மேந்திரிய அகோச்சரம் கர்மேந்திரிய அவிஷயம் அப்படி சொல்வது கர்மேந்திரிய அது ஆப்ஜெக்ட் ஆகாது அது ஞானேந்திரியங்களுக்கும் ஆப்ஜெக்ட் இல்லை கர்ம இதெல்லாம் கீதையில் படிச்சு தான் அவ்வக்தோஜம சிந்தியோஜம் அவிகாரியோஜமுச்சிய அவ்வியர் கிருஷ்ணர் அவ்வக்தோயம் அயம் அவ்வியா அவ்வா என்னர்த்தம் சர்வ பிரமாண அகோச்சர எதற்கும் புலப்படாதுன்னு அர்த்தம் கண்ணுக்கோ காதுக்கோ நாக்குக்கோ மூக்குக்கோ தோளுக்கோ மனதுக்கோ பிராணனுக்கோ எதற்கும் அது அகப்படாது புலப்படாது அனைத்துலகு நின்னை ஐம்பலன்கள் காண்கிலா திருவாச்சனம் அனைத்துலகு நின்னை ஐம்புல்கள் காண்கிலா எப்படி இருக்கு சரி சொல்லே இருக்கலாம் அது அக்ராகியம் அப்போது அத்ரேஷ்யம்னா என்ன அர்த்தம் இந்திரிய ஞானேந்திரிய அகோச்சரத்வாத் அத்ரேஷ்யம் கர்மேந்திரிய அகோச்சரத்வாத் அக்ராஹியம் விவேக சூடாமணியோட முதல் ஸ்லோகம் ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் பார்க்கலாம் சர்வ சித்தாந்த கோச்சரம் தமகோச்சரம் அகோச்சரம் தம் சர்வ சித்தாந்த கோச்சரம் வேதாந்தத்தினுடைய சித்தாந்தத்தினால தெரிந்து கொள்ளப்படுகின்ற அந்த வஸ்து வேறு எதனாலும் தெரிந்து கொள்ள முடியாதது அக்ராஹியம் சரி கர்மேந்திரியத்தினாலும் கிரகிக்க முடியாதுன்னா என்ன பண்ணுறதுன்னா அகோத்ரம் கோத்திரம்னா என்ன அர்த்தம் எல்லாத்துக்கும் நம்ம தேசத்தில் அது ஒரு சம்பிரதாயம் வெளிநாட்டில அதெல்லாம் பார்க்க முடியாது நமக்கெல்லாம் வந்து அந்த என்னது அந்த ஜெனட்டிக் பியூரிட்டி அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆங்கிலத்தில் அவன் வெளிநாட்டுக்காரன் சொல்கிறான் அதெல்லாம் நம்மள்கிட்ட வந்து அவன் இதை வந்து பார்த்து பிரமிக்கிறான் நம்ம வந்து சிஸ்டமெல்லாம் இருக்கே நான் வந்து ஆத்திரேய கோத்திரம் பாரத்வாஜ கோத்திரம் அப்படிலாம் நம்ம சொல்லிக்கிறோம் நாங்கள்லாம் ஆத்திரய கோத்திரத்தை சேர்ந்தவா அவெல்லாம் வந்து பாரத்வாஜ கோத்திரம் அப்புறம் வந்து என்ன கோத்திரம்னா இன்னொருத்தான் வெங்காய கோத்திரம்ட்டான் வெங்காய கோத்திரம்னா என்னது தெரியாதுன்னு அரிசி பூண்டு கோத்திரம் வெங்காய கோத்திரம் மொளகாவ்த்தன் கோத்திரம் சில பேர்லாம் சொல்லணும் சிவகோத்திரம் தெரியல என்ன சிவ கோத்திரம் விஷ்ணு கோத்திரம் கோத்திரம் தெரியலேன்னு வச்சுக்கோங்களேன் நாங்கள்னா சிவகோத்திரம் விஷ்ணு கோத்ரம் சொல்லிட வேண்டிதான் என்ன பண்ண முடியும் ஒரு ஒருத்தட்ட கேட்ட உங்க கோத்திரம் என்னன்னா இளநீர்னா நிஜமா இளநீர் கோத்திரம் இளநீர் கோத்ரோதவசிய சொல்லிதான் சங்கல்பம் பண்ணணும் குலம் என்பது குல கோோத்திரம் தெரியாம பேசா பழக்கமே அப்படி இருக்கு அவங்க குலம் என்ன கோத்திரம் என்ன கேட்பாங்க எங்க குலம் என்ன எங்க ஏதோ தார்காலிகமாக கிடைச்சிருக்கு அதனால இந்த குலம் கோத்திரம் இந்த இதெல்லாம் சொல்றோமே பிரம்மன் வந்து எந்த குலத்தை சேர்ந்தது எந்த கோத்திரத்தை சேர்ந்ததுன்னு அதுக்கு அது எதா பிறந்தா தானே கோயில் சுடுகாடு கொல்புலித்தோல் நல்லா அடை தாயும் அப்படி மாணிக்க பாடினார் கோத்திரம் கிடையாது ஜாதி நீதி குல கோத்ர தூரகம் நாம ரூப குண தோஷ தர்ஜிதம் தேச கால வஸ்து அதித்தம் பிரம்ம தத்துவமசி பாவயாத்மனி விவேக சுடாமணி தான் இதுவும் இல்லை பிறப்பு இறப்பு பந்தம் முக்தி ஏதுமின்றி அப்படின்னு தாய்மானவரும் பாடியிருக்கிறார் ஆகவே இதெல்லாம் ஷரீரத்துக்கு தான் வியக்தமானத்துக்கு தான் அவ்வக்தமான அத்ரேஷியமான அக்ராஹியமான வஸ்துவுக்கு கோத்திரம் ஏது கோத்ரம்னு சொன்னால் காரியம்னு பரம்பரை அந்த பரம்பரையாக இருக்குது நான் இது அகாரணம் உண்டாகல கோணத்துல பரதரம் நான்கது கிஞ்சி அஸ்தி தனஞ்சயா கிருஷ்ணர் கீதையில் சொல்றார் எனக்கு காரணம் கிடையவே கிடையாது மை சர்வமிதம் புரோதம் சூத்ரே மணிகணா இவ இவை அனைத்தும் என்னிடத்தில் நூலில் மணிகள் கோர்க்கப்பட்டிருப்பது போல கோர்க்கப்பட்டிருக்கின்றன அ அகோத்ரம் அடுத்தது அவர்ணம் அவர்ணம்ங்கிறதுக்கு மூணு வர்ணம்னா வச்சுக்கோங்க ஆ இருக்கு அ திரேஷ்யம் அ கிராக்யம் அ கோத்ரம் அ வர்ணம் அப்படின்னா என்ன அர்த்தம் அது திருஷ்யமா அதாவது பார்க்கப்பட முடியாதது அப்படின்னா என்ன அர்த்தம் பொறிகளுக்கு புலப்படாதது பொறிகளுக்கு புலப்படாதது அறிவு பொறிகளுக்கும் புலப்படாதது அப்புறம் செயற்பொறிகளுக்கும் புலப்படாதது செயற்பொறினா என்ன அர்த்தம் கர்மேந்திரியங்கள் செயற்கருவிகள் அதற்கும் புலப்படாதது அகோத்திரம்னா என்ன அர்த்தம் அது எதிலிருந்தும் உற்பத்தி ஆகவில்லை அது தோன்றவில்லை நஜாயத்தே மிரியத்தேவா கதாச்சித்து பரம்பொருள் பிரம்மம் எதனிடமிருந்தும் உற்பத்தி ஆகவில்லை எனவே அதற்கு காரணமே இல்லை சர்வகோத்திரத்துக்கும் மூலமாயிருக்கிறதுக்கு அகோத்திரம்தான் அகோத்திரம்னா அகாரணம் அகாரியம் அவர்ணம்னு சொன்னா வர்ணம்னா என்ன அர்த்தம் வர்ணத்துக்கு மூணு அர்த்தம் இருக்கு சாஸ்திரத்துல சங்கராச்சாரியர் மூணாவது அர்த்தத்தை தான் எடுத்துக்கிறார் இந்த இடத்துல வர்ணம்னு சொன்ன ஜாதி நம்ம சொல்கிறோமே ஜா பிராமணன் சத்ரியன் வைசியன் நேற்றுக்கு இன்னொன்று சொன்னேன் மனுஷியன் புருஷன் மனுஷியன் பசு பக்ஷி மிருகம் பறவை இனம் நீர் வாழ்கின்ற இனம் இப்படிலாம் இருக்கு இல்லையா அந்த இனம் அப்புறம் அதுக்குள்ள இனம் மனித இனத்துக்குள்ள இந்த ஜாதி எல்லாம் நம்ம எல்லாரும் மனுஷிய ஜாதி முதல்ல அதுதான் முக்கியம் மிருக ஜாதி இல்லை ஒத்துப்போம் ஒரு பேச்சுக்காக அது ஆகையினால வந்து மனுஷிய ஜாதி அப்போ இந்த மனுஷாதிக்குள்ள என்ன ஜாதி சாமானிய ஜாதி என்ன நமக்குள்ள மனுஷி விசேஷ ஜாதி என்னது புரிஞ்சுடுமே இப்போ பிராமணன் சத்ரியன் வைசியன் ஐயங்கார் அது அதுக்குள்ள விசேஷத்துக்குள்ள விசேஷம் என்னையா அது ஐயருங்கிறாரு ஐயர்ல நாமம் போட்ட ஐயரு வீபூதி ஐயர்னா புரியுறது இல்லை அது விசேஷ விசேஷ விசேஷ தரம் அப்புறம் அதுக்குள்ளே போ எப்படியெல்லாம் மாட்டிக்கிறோம் பாருங்க விஷமாக அப்புறம் ஜாதி இதெல்லாம் பார்த்தோம்னா இதில் இதை யோசித்தாலே நமக்கு நிறைய புரியும் ஆஹ் சாமானிய ஜாதி என்ன மனுஷாதி அதனால தான் இப்போ என்ன சொல்கிறான் சாதி இரண்டொழிய வேர் இல்லை ஆண் ஜாதி பெண் ஜாதி தான் இருக்குது ஜாதி இல்லைங்கிற ஜாதியை பற்றின ஞானமே இல்லாமல் பேசினா எப்படி சொல்வது மனுஷிய ஜாதிங்கிறது சாமானிய ஜாதி பிராமணாதி வர்ண ஜாதி எல்லாம் விசேஷ அதுக்குள்ள ஜாதி ஜாதிக்குள்ள ஜாதி ஜாதிக்குள்ள ஜாதினா பிரிக்கிறான் இல்லையா ஒரு தரம் பிரிக்கிறதுனா அப்படி பிரிக்கிறானே எல்லா இடத்துலையும் எல்லாம் முளைச்சுடுறதா என்ன இப்போ வந்து சங்கராச்சாரிய ஒரு இடத்துல எங்கேயோ சொல்றாரு ஏதோ ஒரு இடத்துல கான்டெக்ட்ல படித்தேன் அதாவது இப்போ நம்ம எல்லாரும் நம்மெல்லாம் தானே எல்லாருக்கும் ஒரே ரத்தம் தானே சிகப்பு ரத்தம் தானே விடுறதுனா அது ஏ பி குரூப் இருக்கு அதுலேயும் என்ன அதுலேயும் வித்தியாசம் எல்லாம் நம்ம சொல்றோம் நம்ம எல்லாரும் ஒன்று தானே அப்படின்னா ஒன்றா இருந்துட்டால் நம்ம வம்பே வந்திருக்காத பிரித்து வச்சு இந்த மாயை அது மாத்திரம் இல்லை எல்லாமே எல்லா இடத்துலையும் வரமாட்டேங்கிறது அதே மனுஷனுக்கும் பொருந்தும்ங்கிறாங்க இதெல்லாம் நம்ம கேட்டால் நிறைய பேருக்கு ஜீரணிக்க முடியாத விஷயம் அது இப்போ ஏலக்காய் இங்கே போட்டால் வருமா வராது மேலே போட்டால் தான் வரும் அந்த பூமிக்கு மாத்திரம் என்ன விசேஷம் இதுவும் பூமி அதுவும் பூமி தானே பூமியெல்லாம் ஒன்று அந்த பூமிக்கு ஏதோ ஒரு விசேஷம் இருக்குது அது மேலே இருக்குதுண்ணா ஏன் அந்த மேலே இருக்குது அந்த பூமி அது அப்படி தான் இருக்குது அது அப்படி தான் சொல்ல முடியும் அது ஏன் மேலே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னா ஏன் இதெல்லாம் இவனுக்கு மாத்திரம் புரியுது இவனுக்கு ஏன் புரியலை அது அப்படித்தான் புரியுறதா இப்போ இப்போ வந்து கொஞ்சம் ஹானஸ்டாக திங்க் பண்ண புரியும் எல்லாம் வித்தியாசங்களை வச்சுட்டார் என்ன பண்ணுறது இந்த மாயாசக்தி நம்ம இதுக்குள்ளே அத்வைதத்தை பார்க்கணும் அதான் புத்திசாலித்தன் நல்ல துவைதம் புரிஞ்சவனுக்கு தான் அத்வைதம் நல்லா புரியும் துவைதம் உங்களுக்கு சரியா புரியும் அறகுறையா இருந்ததுன்னா அத்வைதம் தெளிவா புரிஞ்சாத்தான் ஒற்றுமையை சரியா புரிஞ்சுக்க முடியும் வேற்றுமையை சரியா புரியாத போது ஒற்றுமையை எப்படி புரிஞ்சுக்கிறது வேற்றுமையை ஆராய்ச்சி பண்ணி வேற்றுமையினுடைய லட்சணங்களை புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு எதுக்கு சொல்றேன் வர்ணம்னா இப்ப என்ன அர்த்தம் ஜதி அது ஒரு மீனிங் ஜாத்தின்னா அதுக்குள்ள இவ்வளவு வித்தியாசங்கள் இருக்குன்னு சொன்னேன் ஜாதினு சொன்னால் ஜாதிங்கிற விஷயமே பறந்து விரிந்தது சும்மா ஜாதிங்கிறது குறுகிய விஷயம் ஜாதியே பறந்து அம்சமாக இருக்கு சரி அடுத்த அர்த்தம் என்னன்னா சங்கராச்சாரியார் சொல்ற அடுத்த அர்த்தம் வர்ணம்னா நிறம் கலர் இது வந்து என்ன வர்ணம் இது வந்து நீல வர்ணம் இப்போதான் சொன்னேன் சித்திர வர்ணம் அப்புறம் ரத்த வர்ணம் ரத்தகந்தம் நீலவர்ணம் நீலகந்தம் ஸ்வேத வர்ணம் ஸ்வேத கந்தம் எல்லாத்துலேயும் வந்து என்ன சொல்கிறோம் எல்லாம் அந்த சுவாமிக்கு சொல்கிறாங்களே திருச்செந்தூரில் இன்றைக்கி பச்சை சாத்தி இன்னைக்கு சகப்பு சாத்தி வெள்ளச்சாத்தி அப்படிங்கிறாங்களே கலர்லாம் போடுறாங்க அப்போ நிறம்னு அர்த்தம் வர்ணசப்தத்துக்கு இன்னொரு அர்த்தம் ஒரு அர்த்தம் என்ன நிறம்னு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் குணம்னு அர்த்தம் சங்கராச்சரியர் மூணாவது தான் எடுத்துக்கிறார் குணம்னு எடுத்துக்கிறார் அகுணம்ங்கிறார் குணமற்றது ஏன்னா இந்த ஜாதிங்கிறதும் குணந்தான் நிறம்ங்கிறது குணந்தான் ஆகையினால குணமற்றதுங்கிற பொருளை ஆதிசங்கரர் சொல்கிறார் அவர்ணம் இஸ்இக்குவல் டு நெர்குணம் குணம் உண்டு சத்துவகுணம் ரஜோ குணம் தமோ குணம் எல்லாம் உண்டு அதுக்குள்ளே வந்து இருக்கிற அந்த குணத்தினால் வர்ற குணங்கள் வேறு சத்த குணத்தினால் வந்து ஞானம் இருக்கும் சுகம் இருக்கும் ஒழுக்கம் இருக்கும் அதெல்லாம் வரும் ஆ குணத்தினால் ஏற்படும் குணங்கள் சத்த குணத்தினால் உண்டாகும் குணங்கள் பிரஜோகுணத்தினால் உண்டாகும் குணங்கள் தமோ குணத்தினால் உண்டாகும் குணங்கள் சாமானிய குணம் விசேஷ குணம் எல்லாத்துலேயும் நீங்கள் போடலாம் சாமானிய ஜாதி விசேஷ ஜாதி விசேஷ தர ஜாதி விசேஷ தம ஜாதி இந்த குவாலிட்டி பிரிக்கிற இடத்துல போய் பார்த்தா தெரியும் ஒரு பொருளை குவாலிட்டியை பிரிக்கிற போது படவக்கடையில் நீங்களாம் பண்ணியிருப்பீங்க அதனால வந்து இந்த குவாலிட்டியெல்லாம் இருக்கு இது திரும்ப திரும்ப பார்ப்போம் இது இந்த இது என்ன நூல் இது என்ன நூல் இது எப்படி இருக்குது நகையில பார்க்குறோம் தரம் பார்க்குறோம் எல்லா தரத்தையும் பார்த்து நம்ம தரம் போச்சு தரத்தை பார்த்து பார்த்து நம்ம தரம் அவுட் உண்மையான தரம் என்னது தரமற்ற தரத்தை எல்லாம் கடந்த தர தமத்தையெல்லாம் கடந்த அத்தீத்த தரகா தராத்தீத்தகா தமாத்தீத்தா டிகிரியே கிடையாது கம்பேரிட்டிவ் டிகிரி சூப்பர்லேட்டிவ் டிகிரி ஒரு டிகிரியும் கிடையாது அதுதானே பிரம்மனுக்கு லக்ஷணம் அல்ல அவர்ணம்னு சொன்னால் எந்த குணம் கிடையாது ப்ராப்பர்ட்டி இங்கிலீஷில் சொல்லணும்னா காஸ்ட் கலர் ப்ராப்பர்ட்டி வர்ணசப்தத்துக்கு இது வந்து கேஸ்டும் இல்லை கலரும் இல்லை ப்ராப்பர்ட்டியும் ஆக ஜாதி இல்லை அஜாத்தி என்னது அந்நிறம் நிறமற்றது வர்ணம்னாலே நிறம் தான் உங்களுக்கு தெரியும் இது பஞ்சவர்ணம் அடிச்சிருக்கு கோயிலுக்கு த்ரிவர்ணம் அடிச்சிருக்கு இது ஏக்க தான் அடிச்சிருக்கு வர்ணமே இல்லாத கலர் ஒன்று என்னன்னா வெள்ளை தான் வெள்ளை வந்து அவர்ணம்னு சொல்லலாம் ஏன்னு கேட்டால் மற்ற வர்ணங்கள் ஏற்றப்படாதனால எல்லா வர்ணத்துக்கும் மூலமாக இருக்கிறது அது பகவான் அதில் வச்சிருக்காரு ஸ்வேதவர்ணம் தான் இருக்குது அதில் தான் காவியை போடுறோம் அப்புறம் வந்து புழுவை போடுறோம் பச்சையை போடுறோம் எல்லாத்தையும் அவர்ணம் ஆனால் அவர்ணம்னா வெள்ளைன்னு எழுதிடாதீங்க வெள்ளையும் கிடையாது இங்கே குணங்களே கிடையாது அவர்ணம் சரி நமக்குத்தான் தெரியாது அதுக்கு ஏதாவது கண்ணெல்லாம் உண்டா அந்த பகவானுடைய கண்ணை பற்றி வர்ணிச்சிருக்கே பாகவதம் அப்படின்னு சொல்லி அந்த பகவானுடைய கண்ணே கண்ணு தோலே தோல் மூக்கே மூக்கு நாக்கே நாக்கு தோலே தோல் சொல்லிக்கிட்டே இருக்கும் பகவானுடைய வர்ணனை ஆரம்பித்து அந்த பாதத்தை ஆரம்பித்து அந்த பாதம் நகக்கண்ணு என்னது அம்பாளுடைய சாஸ்திராமத்தில் வருது கராங்குலி நகோத்பன்ன நாராயண தசா கிருத்தியை அந்த பரா அம்பாளுடைய பத்து விரல் இருக்கு அந்த நகை கண்ணுலருந்து தான் தசாவதாரம் நடந்து வைஷ்ணவனுக்கு எப்படி இருக்கும் இல்லையா கராங்குலி நகோத்பண்ண நாராயண தசாக்கிருத்தியை நம நாராயண தசாக்கிருத்தின்னா என்ன தசா ஆகிருதி வடிவம் பத்து அவதாரம் கர அங்குலி கரம்னா என்ன கை அங்குலினா விரல் சம்ஸ்கிருதமே படிச்சு விடலாம் பாருங்கள் கராங்குலி நகம் அது இங்கிருந்து விரலில் இருந்து வந்து சொல்லப்பட நகம் எங்கள் அம்பாட்டிருக்காலே சாக்தன் சொல்கிறான் எங்கள் அம்பாட்டிருக்காலே அந்த அம்பாவோட அனுகிரத்து தான் பெருமாளே வந்தார் தெரியுமோ அப்படின் அது எங்கள் அம்பாவோட நகை ஒளியிலிருந்து வந்தார் கராங்குழி நகோத்பன்ன நாராயண தசா கிருத்தி நிறைய சொல்லி இண்டே போய்டுவோல் இருக்கு அதனால் அவருக்கு ஏதாவது இருக்கா கை காலு மூக்கெல்லாம் இருக்கா சரி நமக்குத்தான் நம்மளால் தான் தெரிஞ்சிக்க முடியாது அதனால்தான் எல்லாருக்கும் என்ன கற்பனை பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் அங்கே இருக்குது வைகுண்டத்தில் இருக்குது அது என்ன பண்ணணுன்னா முதல்ல சாகணும்னு அவர் வைகுண்டத்தில் இருக்கார் இல்லை கைலாசத்தில் கைலாசம் இந்த கைலாசம் அந்த கைலாசம் அது பெரிய கைலாசம் தேவலோகத்துக்கு மேலே எங்கேயும் இருக்குது அந்த கைலாசத்தில் இருக்காரப்பா அவரை பார்க்கணும்னு சொன்னால் இங்கே இந்த சரீரத்தோடு பார்க்க முடியாது அதுக்கு ஒரு திவ்ய தேஜோமய சரீரம் வரணும் அந்த திவ்ய தேஜோமய சரீரம் வரணும்னா என்னென்னா இங்கே பெருமாளுக்கு நீ கைங்கரியம் பண்ணிட்டுருக்கணும் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிகிட்டே இருந்தியானா கடைசியில் என்ன ஆகும்னா பெருமாள் ஒன்று திருவடியில் சேர்த்துப்பார் சேர்த்துன்னு அங்கே கூட்டின்னு போய் அங்கே வந்து பெரிய இடம் பரமபதம் இருக்கும் அங்கே போனோடனே அங்கே பார்த்தா நாராயண நாராயண நாராயண அப்படியே தும்புரு நாரதர் எல்லாரும் ஸ்தோத்திரம் எப்படி அழகாக இருக்குது பாருங்கிறது இது அத்ரேஷியம் அக்ராஹி ஏதாவது ஒருபடியாக இருக்காது அப்படி சொல்ல சொல்ல ஆகா ஆகான்னு தலையத்தலையே ஆற்ற நமக்கு வந்து அங்கே போன உடனே அங்கே அப்படியே அந்த லோகமே கற்பனை சினிமா செட்டிங்கெல்லாம் ஒன்றும் இல்லை அதுக்கப்புறம் அது அது போட்டு போட்டு அது நம்ம காமிச்சி கொடுத்துருக்கான் அந்த சினிமா செட்டிங்கெல்லாம் போட்டு போட்டு பார்க்கடல் பரமபதமெல்லாம் போட்டு போட்டு காமிச்சதுனால நம்ம மனக்கு மனசுக்கு அந்த புண்ணியாத்மா வாழ்க்கை இப்பெல்லாம் பார்க்குறதுலாம் செட்டிங்கெல்லாம் கண்டு சகிக்காது அந்த காலத்தில் அப்படிலாம் இப்போ என்ன ஆரம்பத்தில் வந்து சினிமா துறை ஆன்மீகமாக தான் வந்தது போக போக சமூகம்னா இப்போ என்னென்னா சீரழிஞ்சுதுன்னு அர்த்தம் எப்படி பாருங்க இதுலேருந்தே நம்ம தர்மத்தை கண்டுபிடிக்கலாம் முத முதல்ல படங்கள் எல்லாம் வரும்போது எந்த இதர் பாஷையில் எதிர்க்க இருந்தது ஆன்மீகத்தை உள்ள ஹரிச்சந்திராவை எடுத்தால் அதை எடுத்தால் இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் கல்ச்சர் எப்படி இருந்ததுன்னு அப்புறம் கடைசியில் நம்ம என்ன பண்ணோம் மீடியா மூலமாக கல்ச்சரை டெவலப் பண்ணலாம்னு நினச்சோம் கடைசியில் என்ன ஆச்சுன்னா மீடியா வந்து குப்பையாக மாறிடுத்து எது நமக்கு தூய்மைக்கு காரணமாக இருக்குன்னு நினச்சோமோ அது இப்படி ஆகிப்போச்சு அதெல்லாம் பேசி பிரயோஜனம் இல்லை பகவானுக்கு கண்ணு காது இருக்கா அவர் கேட்டுகிட்டே இருப்பார் ஞாபகம் நீ என்ன பேசுகிறேன் யார்கிட்ட எதை பேசுகிறேன்னு அவர் காது கொடுத்து கேட்டுட்டே இருக்கார் அப்படின்னா நீங்கள் சொல்கிறது அவருக்கு சென்ஸே இல்லை சென்ஸ்லெஸ் நான் சென்ஸ் அவருக்கு கிடையாதப்பா நோ சென்ஸ் என்ன சொல்றது அச்சு ஸ்ரோத்ரம் சக்ஷுனா என்ன அர்த்தம் கண்ணு காது அதனால அவருக்கு காதும் இல்லை கண்ணும் இல்லை காதற்றவன் கண்ணற்றவன் அப்படின்னு அர்த்தம் பொறிகள் அர்த்தம் பொறிவாயில் ஐந்து அவித்தான் பொறிவாயில் ஐந்தும் அற்றான் பொறிந்தாயில் ஐந்து அவித்தான் போல பொறிவாயில் ஐந்தும் அற்றான் அப்படி சொல்லிக்கலாம் அது சரி அவருக்கு அதெல்லாம் தான் இல்லை கண்ணு காதில் கை காலெல்லாம் இருக்குமோன்னா கர்மேந்திரி அபாணி பாதம் நீ சும்மா தண்ட பாணி கோதண்ட சக்கரபாணி சாரங்கபாணி பூஜைக்காக நீ பக்திக்காக வச்சுட்டு இருக்கேப்பா அவருக்கு பாணியே கிடையாது அப்புறம் இல்லை சாரங்கமாவது சங்காவது கிடையாது பேர் வச்சுக்கோங்களேன் தண்ட பாணி சாரங்க பாணினா என்ன அர்த்தம் கையின்னு அர்த்தம் பாணா கை தண்ட பாணி கோ தண்ட பாணி சாரங்க பாணி ஷாரங்க பாணிங்கிறதா சாரங்க பாணின்னு ஆகிட்டாங்க ஷாரங்க பாணி ஷங்க பாணி சக்கரபாணி சக்கரத்தை வச்சுருந்தா கையில் சக்கரபாணி அப்புறம் புஸ்தகத்தை வச்சுருந்தா என்ன பேர் சரஸ்வதிக்கு என்ன பேரு வாணி சரஸ்வதி புஸ்தக பாணி சரஸ்வதி மாதா பாலயமா புஸ்தக பாணி அக்ஷபாணி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஆக அபாணி பாதம் பாதமும் இல்லை காலும் இல்லை இப்போ நம்ம நம்ம எல்லாம் வாழ்க தாழ் வாழ்க தாழ் வாழ்க சொல்லிக்கிட்டே இருக்கோம் காலும் இல்லாத காலை பிடிக்கிறோம் இல்லாத காலை இருக்கிற பாவனை பண்ணிட்டு பாதம் இல்லை காலும் இல்லை கையும் இல்லை அப்புறம் மற்றதெல்லாம் நெகேட்டட் எல்லா கர்மேந்திரிய ரகிதகான்னு முதல்ல படிச்சது என்ன ஞானேந்திரிய அபிஷயஹா கர்மேந்திரிய அபிஷயஹா ஞானே வார்த்தையை மாற்றி போடுறேன் ஞானேந்திரிய அகோச்சரஹா கர்மேந்திரிய அகோச்சரஹா அப்புறம் இங்க அப்படின்னா இங்க எப்படி அர்த்தம்னா ஞானேந்திரிய கர்மேந்திரிய ரகிதா அவருக்கு ஞானேந்திரியமும் இல்லை கர்மேந்திரியங்களும் இல்லை அப்பன்னா என்ன சுவாமி இது அப்படின்னா அது வந்து அப்படி ஒரு வஸ்து இருக்கோ அப்படின்னா அதுதான் இருக்கு ஒவ்வொருத்தான் வாட் அப்படின்னு கேட்டாங்க வாட் காட் வாட்னு சொல்றோம் இல்லையா புரியுது என்பது என்ன அப்படின்னு ஹூன்னு கேட்குறேன் வாட் இஸ் அப்படின்னா வாட் வாட் கொஞ்ச நேரம் சரி எல்லாம் என்னென்னா நித்தியம் நித்தியம் நித்தியம்னு சொன்னால் என்ன அர்த்தம் யாண்டும் இருக்கிறது என்ன எப்படி புரிஞ்சுக்கிறதுனா நம்ம தங்கத்தை விடலாமா தங்க உதாரணத்தை விட்டால் உருப்பிடுவோமா ஆகையினால தங்கமான உதாகரணம் தங்க உதாகரணம் தங்கத்தில் வந்து ந வளையல் நித்தியமா தங்கம் நித்தியமா இதுக்கெல்லாம் வந்து உங்களுக்கு என்ன நீங்கள் என்ன படிக்கிறீங்க இதனால உங்களுக்கு சொன்னாலே புரிஞ்சிடும் நகை தங்கம் நித்தியம் நகை அனித்யம் வளையலை அழிச்சு அஞ்சு வளையலை அழிச்சு இப்படி ஒரு வடை செய் பண்ணி போட்டுக்கணும் போல ஆசையாக இருக்குண்ணா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வளையா செய் வளையால மாத்தினா வளையலை பின்னாச்சு செய் வேற என்ன வேலை தான் மாற்றி மாற்றி பண்ணிகிட்டே இருக்க வேண்டும் அதில் வளையலை மாற்றி சைனா போடு செய்யினை மாற்றி வளையலா போடு வளையலாம் அழிச்சு பண்ணு ஆனால் எதை வேணாலும் அழிக்கலாம் தங்கத்தை அழிக்க முடியாது தங்கமே ஆகையனால் வளையல் அழிச்சுடலாம் தங்கத்தை அழிக்க முடியாது ஆகையினால் தங்கம் எப்படி நித்தியமோ அது மாதிரி அழியாதோ மாறாதோ அது மாதிரி பிரம்மணும் உதாரணம் தெரிந்ததை கொண்டு தெரியாததை புரிந்து வேண்டும் ஆனால் வந்து நீங்கள் சொல்லலாம் சுவாமிஜி தங்கம் தெரியறதே வளையலும் தெரிகிறது தங்கமும் தெரியறது அது எனக்கும் தெரியறது உனக்கு தங்கம் வளையலும் தெரிகிறது தங்கமும் தெரியதுங்கிறது எனக்கும் தெரியுது ஆனா சுவாமி இந்த பிரபஞ்சத்தை பிரம்மன் தெரியலையேன்னா அதுல தெரிஞ்சிருந்தா அவனுக்கு என்னது கிளாஸ் தெரிஞ்சிருந்தா அவனுக்கு என்னதுக்குப்பா உபன்யாசம் அனாவசிய வேலை எது என் தொண்டை தண்ணி வத்தி போய் ஆகையினால என்னன்னா அதனால்தான் படிச்சுட்டு இருக்கோம் திருஷ்டாந்தம் எதுக்கு விஷய அஜாத விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு சகாயம் நாம் அறியாத விஷயத்தை அறிந்து கொள்வதற்கு சாஸ்திரம் பிரமாணமாக இருக்கிறது அந்த யுக்தி அனுகூலமாக இருக்கிறது அந்த தங்கம் நகை உதாரணம் இருக்கே அது வந்து யுக்தி யுக்தினா என்ன அர்த்தம் புரிஞ்சுக்கிற திருஷ்டாந்தம் எக்ஸாம்பிள் அந்த யுக்தி எதுக்கு இருக்கு இந்த ஸ்ருத்தினால கிடைக்கிற ஞானத்துக்கு சகாயமா இருக்கு அதை வச்சு ஓஹோ அப்படிதான் பிரம்மன் இருக்கு இருக்கு அப்படி புரிஞ்சுக்கிறோம் நித்யம் நித்தியம் பிரம்ம அக்ரம் அப்புறம் என்னது விபுகு விபுகுன்னா என்ன அர்த்தம்னா அதுதான் விசேஷேன பவத்தி இது விபுகு நித்தியங்கிற வார்த்தை நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டால் யாண்டும் இருப்பது காலத்தை கடந்தது அப்படி புரிஞ்சுக்கணும் நித்தியம்னா காலத்துக்கு உட்பட்டது இல்லை நமக்கு எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கு இந்த உலகம் எப்பொழுது வந்தது எப்பொழுது வந்தது எங்கிருந்து வந்தது இந்த உலகம் எங்கிருந்து இந்த பிரபஞ்சம் எதனிடம் இருந்தது சயின்டிஸ்டும் பண்ணிட்டு இருக்கான் எல்லாத்தையும் எலிமெண்ட்ஸ் ஆக்கி அதை வந்து என்ன பார்ட்டிகல்ஸ் ஆக்கி மாலிக் குன்னு சொல்லி அதுக்கப்புறம் பிக் பேங் தீரியெல்லாம் போய் அது எத்தனையோ டன் இருந்துன்னு சொல்லி அது வெடிச்சிதுன்னு சொல்லி கதையெல்லாம் அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க அவனும் அத்வைதத்துக்கு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கான் கடைசியில் எல்லாத்தையும் கொண்டே முடித்து எனர்ஜின்னா எனர்ஜிக்குள்ளே பேதம் வந்து இந்த எனர்ஜி அந்த எனர்ஜின்னு அப்புறம் என்ன மூல எனர்ஜி என்னன்னு அவனும் அத்வைதத்துக்கு தான் ட்ரை பண்ணுறான் அவன் அத்வைத சாஸ்திர பிரமாணம் வச்சுக்காமல் பிரத்யப் பிரமாணத்திலேயே கண்டுபிடிக்க முடியுமான்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க பிரத்யக்ஷ அனுமான பிரமாணத்தை வச்சுக்கிண்டே அவங்க பிரயத்தனம் பண்ணிக்கிண்டே இருக்காங்க சயின்டிஸ்டும் அதான் பண்ணுறாங்க அவங்களுக்கு சாஸ்திரம் ஏற்றுக்கலை அவங்க ஆனால் அவர்களும் தேடுகிறார்கள் தேடுகிறார்கள் தேடிக்கொண்டே இருக்கிறார்கள் தேடுவதே இன்பமாகிவிட்டது இன்பமோ துன்பமோ தெரியாது விபும் விபும்னா என்ன அர்த்தம் சர் விபுங்கிற வார்த்தை ஒன்று இருக்குது சர்வகதம்னு இருக்குது விபுனாலே எங்குன்னு நிறைஞ்சதுன்னு அர்த்தம் ஆனால் இந்த இடத்துல ரெண்டு பதம் இருக்குது விபுன்னு ஒரு பதம் இருக்குது சர்வகதம்னு இருக்குது இன்னொரு அந்த கேள்வியை விட்டுவிட எங்கு எப்பொழுது இந்த பிரபஞ்சம் தோன்றியதுன்னு கேட்டேன் இல்லையா இந்த பிரபஞ்சம் தோன்றியதுன்னா இந்த எப்பொழுது என்பது எப்பொழுது தோன்றியது எப்பொழுதுங்கிறது என்னது காலம் தானே காலம்தான் இந்த காலம் என்பது எப்பொழுது தோன்றியதுன்னு கேட்டால் என்ன ஆகும் குழப்பம் இல்லை புரியுறதா காலம் எப்பொழுது தோன்றியதுங்கிற கேள்வியை சரியா நம்மளால கேட்க முடியுமா காலம் எப்பொழுது தோன்றியதுன்னா அதுக்கு ஒரு காலம் கண்டுபிடிக்கணும் அப்புறம் அனவஸ்தா தோஷந்தான் கண்டு முடிக்கவே முடியாது அதனால காலம் ஒரு மாயை அப்புறம் இடம் எங்கிருந்து தோன்றியதுன்னா அது ஒரு இடத்துல இருந்து தானே வந்திருக்க முடியும் அதுவும் சொல்ல முடியாது காலம் இடம் வஸ்து காலமுடு தேச வர்த்ததி கலந்து நின்ற கடந்து நின்ற நிலைவாழி கலந்து நின்ற தான் பாடியிருக்கார் நம்ம சேர்த்துக்கணும் கலந்து பிராக்கெட்ல கடந்து நின்றும் நிலைவாழி கடந்து நின்றும் நிலைவாழி அப்படி படிக்கணும் ஆஹா விபுகுன்னா இந்த இடத்துல அர்த்தம் விசேஷ சர்வம் பவதி இது விபுகு அதாவது இப்போ விபு விஷ சர்வம் பவத்தினா எல்லா பொருள்லேயும் அது இருக்கப்பா நகையாகவும் அது காட்சி அளிக்கிறது அப்புறம் என்ன மரமாகவும் காட்சி அளிக்கிறது பல்வேறு பெயர் வடிவங்களாக அது காட்சி அளித்து கொண்டிருக்கிறது விபுகுனா என்ன அர்த்தம் பல்வேறு நாம தன்னை வெளிப்படுத்தி ஆனால் அது நாமரூபங்கள் அற்றது வடிவம் இல்லை அதற்கு பெயர் இல்லை இத்தகையவன் இன்னதென்று எழுதி காட்ட ஒன்னாதேம்பர் மாணிக்கவாஜர் வாசித்து காணனாதது பூசித்து கூடனாதது இப்படிலாம் சொல்றது உண்டு அடுத்தது சர்வகதம் சர்வகதம்னா என்ன அர்த்தம் எங்கும் நிறைந்தது எல்லாவற்றையும் வியாபித்திருப்பது இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் சர்வகதம்னா என்ன அர்த்தம் இறைவன் எங்கும் இறைந்திருப்பவன் நிறைந்திருப்பவன் ரெண்டு இறைவன் பிறவி பெருங்கிடல் நீந்தவர் நீந்தார் இறைவன் காலவியாபி தேசவியாபி சர்வியாபி காலவியாபி தேசவியாபி வஸ்து வியாபி புல்லா என்ன சொல்றதுன்னா சர்வ வியாபி சர்வகதா எங்கும் நீக்கமர நிறைந்தவன் பார்க்கும் இடம் எங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூர்ணானந்தம் சுவாமி இது எல்லாமே ஒருத்தர் சொன்னார் கிளாஸ் கிளாஸ் முடிஞ்ச உடனே ஒரே சிக்ஸராக இருக்கு அப்படின்னார் எனக்கு கொஞ்சம் நேரம் ஆச்சு நானும் டியூப்லைட் ஆகிட்டேன் என்ன சிக்சராக இருக்குங்கிறார் சிக்ஸர்னால் ரெண்டு அர்த்தம் அதாவது சுவாமிஜி பேசுகிறதெல்லாம் ஒரே சிக்ஸர் அடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னால் நல்ல அர்த்தமாகவும் இருக்கலாம் அவர் சொல்கிறார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் தலைக்கு மேலே போயின்னு இருக்கு நான் உள்ள போல என்ன கூடம் நித்தியம் ஒண்ணு கூட அதான் சுசூக்மம் நோக்கரிய நோக்கு பாருங்க இதெல்லாம் உபனிஷத்து இப்போ நான் பேசுகிற போது நீங்கள் கவனிக்கலாம் எவ்வளவு தமிழை கோட்பண்றேன் இன்னும் கோட் பண்ண முடியும் அதனால தமிழில் இருக்கிற நூல்களெல்லாம் எப்படி இருக்கு பாருங்கள் சுசூக்மம்னா என்னர்த்தம் கூர்த்த மெஞ்ஞானத்தால் கண்டுணர்வார் தங் கருத்தின் நோக்கரிய நோக்கு நுணுக்கரிய நுண்ணுணர்வு நுண்ணியோன் காண்க அப்படிங்கிற காணிக்கவாச்ச நுண்ணியோன் காண்க ஒருவன் என்னும் ஒருவன் காண்க ஒருவன் காண்க என்ன சொல்றது புரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு எவ்வளவு சக்தி வேணும் அவர் எவ்வளவு உபனிஷம் இருந்தால் வணங்கினர் அம்பாள் பேர் யோகாம்பாள் யோகாம்பிகாசமேசர் அனுகிரகம் இல்லாம என்ன பண்ணு சித்தமரம் அறிவித்து சிவமாக்கி என்னை ஆண்ட சர்வகதம் சூக்ஷம் சொன்னா போறாதோ நுண்மையோ அதிசூக் இருக்கு அது வந்து புரிஞ்சுக்கிறதுக்கே கடினமா இருக்கேனா அதனால நீங்க ஒண்ணு போடுங்க அச்சித்தியம் சிந்தனைக்கும் காரணமாக இருக்கின்ற பொருளை எப்படி சிந்திக்க முடியும் சிந்திக்கிறதுக்கும் காரணமாக இருக்கிற அந்த வஸ்துவ எப்படி என் மனசா நமதே ஏனாகுர் மனோ மதம் எதை மனதால் அறிய முடியாதோ ஆனால் எதனால் மனம் எல்லாவற்றையும் அறிகிறதோ அதுவே பிரம்மம் அதுவே நீங்கிறது கேனோபனிஷத்து இந்த உபதேசத்து நமக்கு ஒரு ஞானம் வர்றதா இல்லையா புரியறதா இல்லையா பாருங்கள் இது சிக்ஸராக இருக்கக்கூடாது அதாவது மனது எதனால் அறிகிறதோ மனதால் எதனை அறிய முடியாதோ அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறோம் இல்லையா இதனால் உங்களுக்கு இந்த சென்டென்ஸுனால் ஏதாவது ஒரு விற்பி ஏற்படுறதா இல்லையா என்ன விற்பி ஏற்படுறது விறத்தி அதீத்தங்கிற விற்பி ஏற்படுறது ஏற்படாமல் இருக்க முடியாது இது ஒரு சென்டெஸ் சும்மா எதாவது ஒரு சென்டென்ஸ் சொன்னால் மீனிங் இல்லாமல் ஒரு சென்டென்ஸை உபனிஷ் சொல்லுமா மனதால் எதனை அறிய முடியாதோ ஆனால் எதனால் மனது எல்லாவற்றையும் அறிகிறதோ அதுவே பிரம்மம்னு சொல்கிற நமக்கு புரியுமா புரியாதா ஆகணும் நம்ம அப்பவும் என்ன பண்ணும் அப்படி கண்ணபடி தேடும் என்னடாது புரிய மாட்டேங்கிறது எதனால் மனது எல்லாவற்றையும் அறிகிறதோ ஆமாம் எதனால் மனது எல்லாவற்றையும் அறிகிறதோ மனதால் எதனையும் அறிய முடியாது அதுவே பிரம்ம ஒண்ணு புரியுறது நமக்கு இந்த ஜென்மாவில இது புரியாது அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது புரியணும்னு நான் பிரார்த்தனை பண்றேன் அதுதான் அனுகிரம் வேணும் ஈஸ்வரனுகிரேவ பும்சாம் அத்வைத வாசம் மேலும் அடுத்த ஊ பணேணுமேவா பசியே மாஷ்ராங்கை வாகும்சனூமேவி தஞ்சாயுந்திரோ வவ ஸ்வஷா விஷவேரஸ் அரிமி நோகஸ் ிா ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்பேதவி வோமவாப்ஜிணா மூர்த்த மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள் வா்த்தையன்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம்ரி ஓம் ஆதிகுநீ